அவர்களிடம் காபாவில் விளைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் இபின் உமர் முன்னோக்கி வந்தபோது நபிசல்லம் அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் அப்போது பிலால் அதி அல்லாஹ் அவர்கள் இரு வாசல்களுக்கு இடையே நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் காபாவின் முல்லை நபிசல்லு அலை அவர்கள் தொழுதார்களா என்று கேட்டார்கள் அதற்கு ஆம் என்று சொல்லிவிட்டு நீர் காபாவின் முள்ளே நுழையும் போது இடதுபோக்கம் இருக்கின்ற இரு தூண்களுக்கிடையில் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் பின்னர் வெளியே வந்து காபா வாசல் முன் நின்று இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று பிலால் அலி அவர்கள் கூறினார்கள்